இனிய காலை வணக்கங்கள் நச்சினையிலிருந்து சுதந்திர தினவிழாவின் உங்கள் சுதந்திரம் பெற்றோம் பெற்றோம் என்று எம் தாய் திருநாட்டில் சுதந்திர தினவிழா எங்கே சுதந்திரம் எங்கே சுதந்திரம் எவற்றில் சுதந்திரம் எதையும் நான் அறிந்திடேன் எங்கே எவற்றில் ம் எந்திரம்ளால் எங்கள் விடைகளை தேடியில்லா இன்றுந்திரம் நாங்கள் கண்ட சுதந்திரம் எம் இளைய தலைமுறை பார்த்து வெம்பிய சுதந்திரம் வரலாற்றில் படித்தோம் அன்று அந்நியர்களிடமிருந்து எம் நாடு விடுதலை பெற்றதாய் ஆனால் எம் நாட்டில் இன்று என்ன நடக்கிறது யாருக்கெல்லாம் இங்கு சுதந்திரம் இன்று என்ன நடக்கிறது யாருக்கெல்லாம் இங்கு சுதந்திரம் எங்கள் நாட்டு வளங்களை சூறையாட அயல் சுதந்திரம் காடுகளை அழித்து கட்டிடங்கள் கட்டிக்கொள்ள இங்கு சுதந்திரம் எங்கள் நாட்டு வளங்களை சூறையாட அயல் சுதந்திரம் காடுகளை அழித்து கட்டிடங்கள் கட்டிக்கொள்ள இங்கே சுதந்திரம் பெரும் முதலைகள் கோடி கோடியாய் வங்கியில் கடன் வாங்கி அயல் நாட்டிற்கு தப்பிச் செல்ல சுதந்திரம் எம் விவசாயிகள் சுதந்திரமாய் தற்கொலை செய்து கொள்ள சுதந்திரம் எம் விவசாயிகள் வாங்கிய கடனை கட்டிக்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள சுதந்திரம் காற்றினை மாசுபடுத்தி நச்சுவாயுவை வெளியிட கார்பரேட் நிறுவனங்களுக்கு இங்கு சுதந்திரம் ஆற்றுகளை அழுக்குகளாக்கி கழிவுகளை கலந்துவிட சாய பட்டறைக்கு சுதந்திரம் நதிகளை இணைக்காமல் தனக்கென அண்டை மாநிலத்திற்கு சுதந்திரம் எதுவும் கேட்கக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது பட்டுப்புழுவை போல் துடிதுடித்து சாபும் எம் மக்கள் கூட்டத்திற்கு இங்கு பேச்சுரிமை இல்லை கருத்துரிமை இல்லை கருத்துரிமை இல்லை பேச்சுரிமை இல்லை எண்ணியதை செயலாற்ற உரிமையில்லை கல்வி கற்க உரிமையில்லை கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை இல்லை எதுவும் இங்கு மாறவில்லை ஏற்றம் இங்கு வந்த பாடில்லை கல்வி கற்க உரிமையில்லை கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை இல்லை எதுவும் இங்கு மாறவில்லை ஏற்றம் இங்கு வந்த பாடில்லை இயற்கை வளத்திற்கும் பாதுகாப்பில்லை எம் இளமை பருவத்திற்கும் பாதுகாப்பில்லை இயற்கை வளத்திற்கு எம் இளமை பருவத்திற்கும் பாதுகாப்பில்லை மண் வளத்திற்கும் பாதுகாப்பில்லை பெண்ணடிமை இங்கு இன்னும் மாறவில்லை பெருங்கூட்டம் இங்கு நம்மை இன்னும் அடிமைகளாய் வைத்து ஆண்டு கொண்டாடும் நிலை இங்கு மாறவில்லை எதையும் கேட்க கேட்டு வழியில்லை மாறிப்போன எம் தாய் திருநாட்டில் போராட்டம் ஒன்று மட்டுமே மாறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றை உரிமையாய்ப்பெற்றுக் கொள்ள நாங்கள் போராட வேண்டிய நிலை இங்கு இன்னும் மாறவில்லை பின் எதற்கு இந்த சுதந்திரம் எல்லோரும் கொண்டாடுவோம் சுதந்திரம் இல்லா எம் சுதந்திர தினத்தை நன்றி